விஸ்தாரமாகவும் பரமாகவும் ரொம்ப அனுபவிச்சு சொல்லணும்னு பார்க்குறேன் ஆனால் இருக்கக்கூடிய அதாவது நான் அடிய ரெக்கார்டு பண்ணக்கூடிய கண்டிஷன்ல இப்ப அந்த ஒரு இது வரல கஷ்டமா இருக்கு கடைசியா நேத்துக்கு பார்த்தது எப்படின்னா அப்படிப்பட்ட கிருஷ்ணன் பகவான் அவனுடைய சரீரத்தில் மற்ற அவருடைய மற்றவர்களுடைய சரீரத்தில் பூச்சினந்த குங்குமம் படிந்த அங்கே லேலிகளால் அவ பு அப்படியே கச இதாக இருக்குது கசங்கி போயிருக்கு இதாக இருக்குது அதாவது ஃப்ரெஷ்ஷாக இல்லை புஷ்ப மாலைகள்லாம் கசங்கி போயிருக்கு கந்தர்வ பாடுற மாதிரி வண்டுகள்லாம் ரீங்காரம் உண்டுது அதாவது சொரபாக்ஸ் வச்சுன்னு பரல அப்படி வண்டுகள் ஏன்னா ராத்திரி வேலை புஷ்பங்கள் எல்லாம் புழுப்பித்திருக்கு அந்த வண்டுகள் நிறைய மது குடிச்சு கொடுத்து அந்த புஷ்பங்கள் இருக்கக்கூடிய அந்த மதுவை அதனால் ஒரு மதம் பிடிச்சிருக்கு ரிங்காரமணியோட தொடருது அப்படி கோபிகர்களோட ரசக்கீடால் ஏற்பட்ட சிரமத்தை அதாவது அவர்களோட ஆடி பாடி க களைச்சு போனதெல்லாம் அந்த சிரமத்தை போப்பதற்காக பெண் ஞானிகளோட கலைப்படைந்த யானை தலைவன் ஆண் யானை இறங்கினார் அப்போது மூணு விதமான கிரீடை சொன்னது இல்லையா ஜலக்கிரீடை வனக்கிரீடை ஸ்தலக்கிரீடைன்னு ஸ்தலம்னா இதில் பூமியில் அந்த பிருந்தாவனத்தில் வனத்தில் ஆடினது வனக்கிரீடை ஜலத்தில் யமுனா ஜலத்தில் இறங்கி அப்படி இறங்கினார்கள் அப்போது ராஜனே கஜேந்திரன் போல் விளையாடக்கூடிய ஆத்மாராமன் யார் கண்ணன் ஆத்மாராமன் சுவரத்து ஆத்மாராமன் அப்படி இப்போ வந்து சிரிக்கக்கூடியவர்கள அந்த இளம் பெண்களான கோபிகளோட நாலு பக்கம் அந்த ஜலத்தை அப்படி வாரி இறைச்சி பிரியத்தோடு பார்க்கக்கூடியவனாக இருந்து கொண்டு புஷ்ப வருஷம் செய்யக்கூடிய விமானத்தில் செஞ்சிருக்கிறார்கள் தேவர்கள் அவர்கள் வந்து புஷ்ப பண்ண அவர்களால் ஸ்தோத்தர் பண்ணப்பட்டு அப்போ கோபியர்கள் கூட்டத்தில் ஜலத்தில் அவனும் கிரீடன் செய்தார் கண்ணனும் கீடை பண்ணார் ஜலக்கிரீடையில் பண்ணுறார் அவர்கள் அதாவது ஜலத்தில் வந்து இறங்கி ஒத்திரமேத்தில் ஒன்று தண்ணியை பார்த்து இறைச்சி அரை வச்சு ஒருத்தர் விளையாடி அதை பண்ணார் முடிஞ்ச உடனே ஜலத்திலையும் ஸ்தலத்துலையும் அப்படி இருக்கக்கூடிய நல்ல ஃபுல் அதிகம் ஜலத்தில் பிரசூன கந்தாலில் அப்படி பூத்து இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்களுடைய வாசனையோட சேர்ந்து காத்து வீசறது அந்த வீ பக்கம் வீசிறது அப்படி திக்குகள் கொண்ட யமுனா நதிக்கரையினுடைய உப்பவனத்தில் கிருஷ்ணோ பவனி அந்த இருக்கிறதுல பிருங்க பிரபத அந்த வண்டுகள்லாம் அப்படியே சூழ்ந்து ரீங்காரம் பண்ணிட்டு வருது அப்படிப்பட்ட ஸ்திரீகளோட சமூகங்களோடு சூழப்பட்டு அப்படிப்பட்ட பெண் யானைகளோட ஆண் யானை சேர்ந்து வரும் ஒரு கூட்டமாக வரும் அப்படி பெண் யானைகளோட மதத்தை அவர்களுக்கு வந்து மதத்தை வந்து அங்கிரி இன்க்ரீஸ் பண்ணுறாப்பில் அவர்களுக்கு வந்து ஏற்படுத்துகிற மாதிரி அவர்களுக்கு வந்து அதிகப்படுத்துகிற அளவில் அவர்களுக்கு பெருக்கி விடுற மாதிரி அதிகப்படுத்துகிற மாதிரி ஆண்மனை மாதிரி சஞ்சரித்தான் கண்ணன் இப்படி இருந்தது விவரமான அர்த்தம் பார்ப்போம் இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலேருந்து அப்படி ராஜனேன்னு கூப்பிட்டு சொல்கிறார் சுக பிரம்மஷிகள் அளவுக்கு மீறிய அந்த விளையாட்டும் க கேளிக்கையாலும் அவர்களுக்கு வந்து ஆடியிருக்கார்கள் ஆடி பாடி இருக்கார்கள் அதனால் அவர்களுடைய வாடி போயெடுத்து கோபிகளுடைய முகம் அப்படி அந்த முகத்தை வந்து மங்களத்தை கொடுக்கும் மங்களம் மட்டும் கொடுக்கக்கூடிய தன்னுடைய கர கரங்களால் ஸ்பர்ஷங்களால் கரஸ்பரங்களாக அன்போடு தொடைத்தார் அவர் அவர்களுக்கெல்லாம் உடனே அந்த பிரம்ம சம்ஸ்பர்சம் வந்த உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டார்கள் அதுதான் இப்போது நல்லா அன்னன்னைக்கி அவர்கள் அடித்து போட்டால் நல்லா தூங்கி வச்சுக்கோம் சுசுப்தி நிலையில் சுசுப்தி நிலையில் போய் போயிட்டு அதுக்கப்புறம் நல்லா வெளியில் அதாவது தூக்கம் முடித்து வெளியில் வந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக எப்படி உங்களுக்கு தெரியிறது அதுதான் சுழுப்தி நிலையில் அஜானபூர்வமாக அந்த ஜீவன் பிரம்மத்தோடு போய் ஒட்டியிருக்கு அதனால் அது வந்து ஒரு புத்துணர்ச்சி அடைகிறது புத்துணர்ச்சியும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு வந்து ஒரு இது வருது அனுபவம் வருது அதுதான் இங்கே பிராக்யம்னு சொல்கிற மாதிரி இங்கே காமிச்சது எங்கே காமிச்சது அந்த வேத பிராமணர்களுடைய தர்மபத்னிகள்னா யஜ்ய பத்னிகள்னா கண்ணனை பார்க்குறபோது எப்படி அவரை அடைந்தார்கள் நல்ல பிராகியன்னு வார்த்தை சொல்லுது அதே மாதிரி கோபிகைகளை எப்போ வந்து ராசிலேலுக்கு கூப்பிட்டானோ கண்ணன் கு குழல் ஊதி அப்போவும் அவர்கள் வந்து இந்த பிராகிங்கிற வார்த்தையை அந்த ஆனந்தத்தை அடைந்தார்கள் அப்படி இருந்தது அப்போ பகவான் வந்து இதனுடைய கண்களாக கை கைகளால் தொடச்சி அவர்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டார்கள் உப்புத்துணர்ச்சூடாகிடுது கண்ணனுடையும் அதாவது மறுபடியும் அவர்களுக்கு வந்து கண்ணனோட சேர்ந்து இன்னும் ராசல்களில் ஈடுபடுவதுக்கு அவர்களுக்கு எனர்ஜி வந்து ஆப்பிள் ஆகிடுது கண்ணனுடையும் அந்த திருக்கரங்கள் சரிமைய சரியில் தோஷமடைந்த கோபிகள்னா அவருடைய அழகான கண்ணங்கள் அதாவது பழிங்கு மாதிரி இருக்கக்கூடிய கண்ணங்கள் பல பளபலான் இருக்கு அதில் வந்து பிரகாசிக்கக்கூடிய குண்டலங்கள் காதல குண்டலங்கள் ஆடுறதுனால அப்படி வந்து கண்ணங்கள் வந்து அப்படி தொட்டு தொட்டு போறது அதில் பிரதிபலிக்கிறது அப்படிப்பட்ட குண்டலங்கள் அது வேற ராத்திரி அந்த சந்திரனுடைய முழு நிலவு இருக்கு அதில் தெரியுது கருப்பான கூந்தல் அது வந்து வட்டவட்டமாக நல்ல இதாக இருக்குது அதாவது சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய அதாவது மிகவும் மென்மையான கூந்தல் அதாவது ஷாம்புவெல்லாம் போடாத கூந்தல் ஷாம்பூ போட்டு தான் கெட்டுப்படுத்து புரியவே இல்லை ஜனங்களுக்கு அதனால் ஷாம்பு போட்டு பலவிதமான இது பின்னால் வருது முன்னால் தெரியாது அந்த இந்த கெமிக்கல்ஸினுடைய ரியாக்ஷன்லாம் அதனுடைய விஷயங்கள்லாம் பின்னால் தான் தெரியும் ஊத்தர அப்புறம் வந்து செம்பட்ட மயிறு அதுக்கப்புறம் பல கலரில் இருக்கும் பல வினோத கலர்கள விசித்திர கலரெல்லாம் ஆயிடும் இது ஆனால் அவர்களுக்கு வந்து கருங்கூந்தல் அப்படி இருக்குது அப்படியே வளஞ்ச் இதாக இருக்கும் சுருண்டு சுருண்டு விருண்டு இருக்கூடது அது அப் முகத்துலையும் முகத்துலையும் முன் முன் கன்னத்துலையும் நெற்றியிலையும் மிகவும் கனிந்த புன் சிரிப்பு பார்வையும் கரிந்த பார்வை மதுரமான பார்வை அழகாக அவர்கள் சிரிக்கக்கூடியது இதனால் கண்ணனை வந்து அவர்கள் சந்தோஷப்படுத்தி கண்ணனும் அவர்களை சந்தோஷப்படுத்தி புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அவர்களுடைய திருவிளையாடைகள் கண்ணனுடைய திருவிளையாடுகளை அவர்கள் பாடுகிறார்கள் கண்ணனுடைய சேற்றிடங்கள் அவனால் செய்யப்பட்ட எல்லா விதமான அந்த லீலைகள் கண்ணன் வந்து கோகுலத்துக்கு வந்ததுலேருந்து அது வரைக்கும் கூடிய பலவிதமான சரித்திரங்களையும் லீலைகளையும் பாடுகிறார்கள் அதை அவருடைய இனிமையான குரலில் சந்தோஷத்தோடு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அதை வச்சு பாடுகிறார்கள் அப்படி கலைத்து போன யானை வந்து கரையை பேத்துண்டு பெண் யானைகளோட கூட்டமாக இருக்கும் பல பெண் யானைகள் இருக்கும் அதில் வந்து ஆண் யானை ஒன்று ரெண்டு இருக்கும் அதோடு அப்படியே கரையை பேத்துண்டு இதில் இறங்கிடும் நதியில் இறங்கிடும் அதில் இறங்கி விளையாடும் அப்போது அப்போ அது மாதிரி கண்ணனும் இந்த லௌகீக அந்த விஷயங்கள் எல்லத்தையும் தாண்டி களைப்பு நீங்குவதற்காக அதாவது அவர்களுடைய அந்த டயர்ட்னஸ் அவருடைய சோர்வு இதெல்லாம் போகிறதுக்காக கோபிகளோட எமுனையில் இறங்கினார் கண்ணனுடைய வனமாலை கோபிகளுடைய சரீரத்தில் பட்டதுனால அவர்கள்டுன்னு இருக்க குங்கும பூ சார்ந்து வந்து ஒட்டின் இருக்கு அது வந்து நிறம் மாறி இருக்குது அந்த வனமாலையினுடைய ந நல்ல வாசனையால் ரீங்காரம் பண்ணிட்டு பின்னால் தொடர்கிறது இந்த கந்தர்வராஜனா சித்திரதன் சொல்வார்கள் சித்ரன் அவர் தான் பாடுவார்கள் அப்படி வண்டுகள் ரீங்காரம்ண்டது இல்லை சுத்தி பாக்ஸ் வந்து ரீங்காரம்டா என்ன கண்ணனுடைய புகழை பாடிக்கொண்டு பின்னால் வராப்பில் இருக்குது எல்லாம் அவர்கள் வந்து நாம சங்கீர்த்தம்ன்றாப்பில் வருது அதாவது நாமாவளி சொல்லின் வர ஆலம் வருது அதனே யமுனையில் இறங்கி கஜேந்திரனை போல விளையாடக்கூடிய ஆத்மாராமன் கண்ணனை நாலு பக்கம் சூழ்ந்திருக்கக்கூடிய கோபியர்கள்லாம் மிகவும் சந்தோஷத்தோடு அன்போட பிரியத்தோட பார்த்து சிரிச்சிண்ட அவர் மேலே ஜலத்தை வாரி இறைச்சு விளையாடுகிறார்கள் ஆகாசத்தில் விமானத்தில் போகக்கூடிய தேவர்கள்லாம் இதை பார்த்து புஷ்ப வர்த்தி பண்ணுகிறார்கள் புஷ்ப வர்ஷிக்கிறார்கள் அவர்களும் ஜோடி ஜோடி அமைந்திருக்க இல்லையா புஷ்ப வர்ஷிக்கிறார்கள் விமானத்தில் போகிறார்கள் ஸ்தோத்திரம் பண்ணார்கள் கண்ணனை பாடிகளால் அப்போ ஜலத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டால் அதாவது ஜலக்கிரீடை ஜலக்கிரீடை யமுனா நதியில பண்ணக்கூடிய ஜலக்கிரீடைக்கிரீடை தரையில் நடக்கூடிய வனத்தில் காட்டில் இருக்கூடிய அது வனக்கிரீடை இப்படியே அதில் ஜலக்கிரீடையில் என்ன முடியலை ஜலத்திலையும் நிலத்திலையும் அப்படியும் பூத்து குழுங்கிறது ஃபுல்லாக முக்காம்புஜம் முன்னா சொன்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய புஷ்பங்களுடைய அந்த வாசனை இருக்க நாலு பக்கம் வீசணும் அதை வாசனையை அந்த காற்று மெல்ல அப்படி தூக்கின்னு வருது வண்டுகள் வந்து ரீங்காரம் சொன்ன மாதிரி சுற்றி பாக்ஸ் மாதிரி சுத்தம் போட்டு வருது கோபிகைகளும் வர அப்படிப்பட்ட மதக்கடீர் அதாவது மதம் பிடித்த ஒரு ஆண் யானை எப்படி தன்னுடைய மதக்கடில பிடிகளோட பெண் யானைகளோடு போகுமோ அப்படி அந்த கோபிகைகளோடு விளையாடுற மாதிரி அந்த கண்ணன் யோனக்கடைகள் உள்ளே உய்யா உயான மரத்தில் உத்தியான மரத்தில் விளையாடினார் செஞ்சார் அவர் அடுத்தது இருபத்தி ஆறுல இருந்து நம்ம மூலத்தை தொடர்வோம் மூலத்தை பார்ப்போம் ஏவம் சசங்காம் விராஜிதா நிசாஹாம் स सत्यकमोंताबलागणा शेषे आत्मने अवरुद्धसौता सर्वा शरत्काव्यकश्रयां सशंक सशंकांसु विराजिताशा स सत्यकामो अनुरता बलागण शेषे आत्मनि अवरुद्धसौता सर्वा शरत्व्याराश्रया इंटर सुनते आत्मनि अवरुद्धसौ தகான் அப்படின்னா அவர்கள் வந்து தங்கள் தன்னுடைய தேஜத்து வீரியத்தை அப்படி அடக்கி உள்ள இருந்தது அவர்கிட்ட வெளியில் வரல குழந்தை ஏழு வயசு குழந்தை எட்டு வயசு குழந்த அதில் சந்தேகமில்லை வந்து ஆனால் அதே நேரத்தில் இந்த இவ்வளவு கோபிகைகளோடு விளையாடுற போது அவர்கள் வந்து அங்கசஙஸ்பர்செலாம் நடந்திருக்கு ஜலத்துலையும் வனத்துலேயும் ஸ்தலத்துலேயும் விளையாடியிருக்கார்கள் ரா ராசல் இலை பண்ணியிருக்கார்கள் எல்லாம் நர்த்தனம் பண்ணியிருக்கார்கள் பாடியிருக்கார்கள் ஆடிக்கள் எல்லாம் பண்ணார்கள் ஆனால் அப்படி ஒரு காம கேளிக்கையாக இருந்தால் அவருடைய வீரியத்தை சுத்தமாக அடைக்கியிருக்கிறார் ஒன்றுமே இதாக இல்லை அதுதான் ஆத்மனி அவருத்த சௌரதான்கிறத பத அந்த சுக பிரம்மிகள் காண்பிக்கிறாள் இது வந்து ஆத்மா இது காமத்தை ஜெயித்தவர் யார் கண்ணன் அதே மாதிரி காமத்தை ஜெயித்தவர்கள் கோபிகை குளம் அதில் சந்தேகம் இல்லை ஏவம் சசங்காம் சுவிராஜிதா நிஷாக சத்யகாமோ அனுரதாபலாகணா சிஷேவ ஆத்மனிய அவருத்த சௌருதாக சர்வாசரத்காவிய கதார சாசிய சத்தியகாமோங்கிறதும் அதுவும் ஒரு விஷயம் அவன் வந்து என்ன சங்கல்ப மாட்டானோ அது சத்தியமாக நடக்கும் அதுதான் அது வந்து சத்யகாமங்கிறது அவருடைய எட்டு விதமான முக்கியம் விசேஷமாக சொல்லக்கூடிய குணங்களில் அது ஒன்று சத்யகாமன் அவன் என்னத்தை வந்து சங்கல்ப மாட்டானோ அல்ல என்ன நிற்கிறானோ அது நடந்தே தீரும் நடத்துவான் धर्मस्य, ய பிரசமான்ம்சேனீஸ்வரம்யர் பிரசமே தரத்தீர்ணோவான் அம்சேனீரம் தர்மசேத்தூர் பிரதிபாச்சரம் சம்மம் தர்மேத்தூர்லட்சி பிரதிபிர धाराभर्शनम आमों यदुपतिवाजुगुप्स किन्न संशिंद सुभ्रत आमों यदुपतितवां वैजुगुपुर कम ये तशिंद सुभ्रत श्रीसुखवाचा धर्मभ्यतिक्रमो दृष्ट ईश्वराण चाह तेजी सां दोषा वर्ने सर्वुजो यता சுகோ பாஜா தர்ம வத்திக்ரமோ திருஷ்ட ஈஸ்வரானான் சசாகசம் தேஜி சாம்ன தோஷாய வன்னே சர்வ பூஜோ ஜேதான் இப்போ ஸ்லோகம் இருபத்தி ஆறுல முப்பது மறுபடியும் ஒரு ஆவரி பார்ப்போம் அதுக்கு ரெண்டு ரெண்டு மூணு விஷயத்தை முக்கியமாக சொல்லணும் அந்த நாராயணியத்தில் அறுபத்தி ஒன்பதாவது எப்படி அந்த நாராயண பட்டத்ரி குருவாயு க்ஷேத்திரத்தில் அவர் வந்து பகவான் செஞ்ச அந்த ராசலீலையை தரிசனம் பண்ணி அவரை ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கார் அந்த தசகத்தை அந்த அறுபத்தி தசகத்தை சொல்லுவோம் அது ஒன்று ரெண்டாவது ரெண்டு மூணு அந்த ராஜா கேள்வி கேட்கிறார் அதாவது சந்தேகம் மூலமாக உலகத்திற்கும் எந்த ஒரு சந்தேகமும் தப்பு அபிப்பிராயம் வரக்கூடாதுன்னு கேட்குறார் அப்படி வைக்கக்கூடிய இவர் வந்து பதினோரு ஸ்லோகங்களால் சுக பிரம்மிகள் பதில் சொல்கிறார் அது வந்து ஒரு ரெண்டு தடவை நான் சொல்லுவோம் இப்போ இந்த எப்பவும் பார்க்குற மாதிரி அந்த ஸ்லோகங்கள் மூல ஸ்லோகத்தையும் பார்த்த அர்த்தம் சொல்லிவிட்டு அதுக்கு வந்து அந்த ராசல சமா சமர்த்தனம்னு சொல்லுவார்கள் அதை வந்து சொல்லுவோம் என்ன உண்டோ அதை சொல்லுவோம் அப்புறம் விசேஷமாக மறுபடியும் இந்த அத்தியாயத்தினுடைய செய்த விஷயங்களை முக்கியமான விஷயங்களை மறுபடியும் ஒரு ஆவர்த்தி பார்ப்போம் இப்போ இருபத்தி ஆறு ரேஞ்சு பார்ப்போம் ஏவம் சசங்கிராஜிதா நிஷாக சத்யகாமம் அனுரதா பல கணாகா ஸ்ரீவ ஆத்மனி சௌரதா सर्वा शरत्व्यकसाश्रया एवं शशंकाशु विराजिताशा सत्यमो अरताबलागणा सुशेव आत्मनि अवरद्धसौरता सर्वा शरत्व्यकसाश्रय इंटर सत्यका अभी मुख्यमान वार्ते मुख्य वर्ड सत्यमा சத்திய சங்கல்பன் அதுதான் அவனுக்கு எட்டு விதமான குணங்கள் அது ஒரு விஷயம் ரொம்ப அசத்தியான விஷயம் ஆத்மனி அவருத்த சௌரதா அவரது வந்து தன்னுடைய தேஜத்தை வீரியத்தை சுத்தமா அடக்கி உள்ள சரீரத்துல அப்படிப்பட்ட அதாவது காம இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணம் இந்த ஒரு ப்ரூஃப் அப்படி ப்ரூஃப் வந்து அப்படி சொல்லலாம் ராஜா வந்து கேள்வி கேட்குறார் மூணு கேள்விகளால் பிரசனை பண்ணுறார் கேள்வி கேட்குறார் இந்த ராசலையை பற்றி சந்தேகங்கள்லாம் நமக்கு தான் மூளை கெட்டுப்போன புத்தியாச்சு நமக்கு வந்து சரியான ஒரு புத்தி கிடையாது நமக்கு வந்து பலவிதமான சந்தேகம் உண்டு அப்போ கேட்குறார் ராஜூ பாஜா நம் தாப்பன் प्रसमा चवतीर्णोखि भगवान् जगदीश राजचा संस्थापनाये धर्म से प्रसमा चवतीर्नोखि भगवा अंशेन जगदीश सकसेतूना वक्ता कर्तारक्षिता प्रतिपाचर ब्रमण पराभर्शनम सकत धर्मसेतूना वक्ता कर्तारक्षिता प्रतिपाचर ब्रम्ह पराभर्शनम आप्तकाम युपतिवान्जुगोट्राजंद கேட்ட ராஜாவுக்கு பதில் வந்து ராஜாக்கு சொல்ற மாதிரி பரீட்சை சொல்ற மாதிரி உலகத்திற்கு சொல்றார் அந்த ஆத்மாராமியான சுகபிரம்மிகள் பதினோரு ஸ்லோகமாக மோ திரு ஈஸ்வராம் சேஜீசா நோஷா வந்தே சர்வோய் உச்ச தர்மதிமோஷ ஈஸ்வராணம் ச தேஜிசாம்ன தோஷா வன்னே சர்வபூஜோ ஏற்றான் இப்போ ஒரு ஸ்லோகம் அர்த்தமாக இருக்கும் பகவான் சுவாமி தான் நமக்கு வந்து நல்லபடியாக வைச்சு காமித்து கொடுக்கும் வந்து வசத்தியான விஷயம் இதை பாடியே இது வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி முன்னால் சொல்லிருக்கோம் அதாச்சும் இப்போ சொன்னான்னா மூணு வருஷம் முன்னெற்ற வருஷம் முன்னால் அந்த அது எந்த சிலையில் எங்கே போச்சோ என்ன ஆகிடுச்சோ தெரியாது இப்போ அது தான் இது வந்து அந்த அன்றைக்கு அன்னன்னைக்கு சொல்கிறதோட முடிவுபடுத்தி அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த ஒரு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேறு ஒரு இல்லை மற்றவர்கள் கொண்டாடணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை சேர்த்து வச்சு ஏதாவது உபயோகப்படுத்தணும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படி இருக்கிற போதும் நாள் படையில அதுவும் இந்த செல்லெல்லாம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்தான் வருது அது சேர்த்து வச்சு கடைசியில் அப்படியே போயிடுத்துது எனக்கு மற்றவர்களை ஒரு சௌக்கியமாக உபகாரமாகவும் இல்லை அதனால் இருந்தானே மற்றவர்களுக்கு கொடுக்கலான்னா இதே இது வந்து ரொம்ப விவரமாக சொல்லிருக்கேன் இதே இந்த ராசலீலை சமர்த்தணுங்கிற அப்புறம் ரொம்ப விருமா அதை ஒத்து டீல் பண்ணுக்கோம் அது வந்து நித்தியம் பாகுங்கிற போது முன்னால் சொல்லியிருக்கும் இப்போ ஒன்றும் கிடைக்கலையே அதனால் அது எப்போவுமே ஒரே ஒரு அத்தியாயம் படுத்துன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை முப்பத்தி மூணாவது ஒரு தடவை படிக்கிறேன்னு வச்சுக்கோ இப்போ பாராயணம் பண்ண வச்சுக்கோம் ஒரு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் இதை பாராயணம் இதே பண்ணேன்னா முன்னால் விட இது வித்தியாசம் இருக்கும் எப்போவுமே இருக்கும் எது எது வந்து நல்லாயிருக்கு எது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படியெல்லாம் இருக்கும் அது வந்து அப்படி அது அப்படிதான் தெய்வ விஷயம் அப்படி அப்படிதான் இருக்கும் கரெக்டாக இந்த காப்பி அடித்தாப்புறம் இருக்க முடியாது அதாவது இயடிச்சான் காப்பின்னு சொல்ல முடியல அப்படிலாம் இருக்க முடியாது ஜெரக்ஸ் மாதிரிலாம் வராது கஷ்டம் பார்ப்போம் அர்த்தம் பார்ப்போம் அப்போ இப்படி சொன்ன மாதிரி இப்படியும் பகவான் வந்து ஜலத்தில் விளையாடினான் அப்புறம் வந்து வனத்தில் விளையாடினான் அதுக்கப்புறம் ஸ்தலமான பிருந்தாவனத்தில் விளையாடினார் அந்த கோபிகளுடன் குரவி கூத்தாச்சு இப்படி இப்படி மேலே சொன்ன மாதிரி அந்த தங்கட்ட மிகவும் விருப்பம் கொண்ட தன்னையே அடைந்த அந்த கோபிகைகளிட்ட அந்த கிருஷ்ண பகவான் சந்திர கிரகணங்களால் சந்திர கிரணங்கள் அந்த அதாவதுதான் சரதருத்துவ பௌர்ணமி சந்த கிரணங்களால் பிரகாசிக்கக்கூடியவனும் சரத்காலத்தில் இருக்கக்கூடிய காவியங்களில் வர்ணிக்கப்படுது காவியங்கள்லாம் சொல்கிறேன்னு வச்சுக்கோ அதிகமான இந்த சிங்கார காவியங்களில் இருந்ததுன்னா அது வந்து பலவிதமான ரசங்கள் இருக்குது இல்லையா அப்படி வர்ணிக்கக்கூடிய ரசங்களுக்கு ஒரு இருக்கிட இருப்படக்கூடிய இடம் மாதிரி அந்த ராத்திரி முழுக்க சத்தியசங்கல்பனவன் அவன்ட்டு ராத்திரி ஒன்று தங்கட்டியும் அவர்களோடு விளையாடின போதும் தங்கட்டியை அடக்கி இருந்தது தடைப்பட்டது அவருத்த அதாவது அவர்கிட்ட அவரே சுத்தமா அடக்கிப்பட்டது வெளியில் வரவில்லை அப்படிப்பட்ட தரம தாத்து தேஜி தேஜஸ் வீரியம் அதை கொண்டவராக அப்படினா செய்தார் அப்படின்னா எந்த ஒரு விதத்திலையும் அவருடைய அந்த பிரம்மச்சரியம் கெட்டு போகவில்லை அது நான் காண்பிக்கிறது ரொம்ப ஓரளவுக்கு பாலிஷ்டாகவும் ஓரளவுக்கும் சரியாகவும் சொல்லின்னு இருக்கேன் நான் சுவாமி தான் நமக்கு அனுக்கிறேங்க சுவாமி தான் அனுகிரகம் அப்படி சத்திய சங்கல்பம் சொன்னதுனால இது எட்டு விதமான உயர்ந்த குணங்கள் பகவானுக்கு சொல்லப்படுது அதில் சத்ய சங்கல்பன்ங்கிறது ஒன்றும் அப்படி சத்ய அதாவது என்ன சங்கல்பம் பண்ணானோ அது நடித்து தீர்வான் என்ன நடக்குதோ அது சத்தியமான விஷயமாக இருக்கும் ராஜா கேட்குறார் கேள்வியும் ஜெகதீஸ்வரன் Amam இந்த லோகத்திற்கே ஈஸ்வரன் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அதர்மத்தை ஒடுக்கணும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக தன்னுடைய அம்சபூதமாக இருக்கக்கூடிய பலராமனோட அவதாரம் ஒன்றுக்கார் இல்லையா சரி பிரம்மர்ஷியன் தர்மத்தினுடைய மரியாதைகளை தர்ம சேத்துனான் அதை வந்து இந்த இதெல்லாம் செய்ய இதை செய்யாத இந்த எல்லை இருக்குது இந்த எல்லை தாண்டக்கூடாது இந்த வரம்பை மீடக்கூடாது அப்படிலாம் இருக்குது அப்படி தர்மத்தினுடைய மரியாதைகள் எல்லைகள் வரம்பை நிரூபணம் செய்யக்கூடியவன் தான் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கணும் போறாது இப்போ அடியேன் ஏதாவது சொல்கிறேன்னா நான் அனுஷ்டானம் கண்டிப்பாக பண்ணணும் அவசியம் பண்ண தான் சொல்லணும் இல்லைன்னா நான் மற்றவர்கள் சொல்றதுக்கு நமக்கு அருகே இல்லையா அதில் சந்தேகமே கிடையாது சொல்வதற்கு அறிகது இல்லை நம்ம ஓரளவுக்கு அனுஷ்டானம் பண்ணணும் அதில் சந்தேகம் இல்லை அப்போது நிரூபணம் பண்ணக்கூடியவர்களும் தான் அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்களும்மாக இருந்து காப்பாற்ற வேண்டும் அந்த தர்மத்தினுடைய எல்லைகள் அந்த கரைகள் அதனுடைய மரியாதைகள் அதனுடைய ப்ரோட்டோகோல் லிமிட்ஸு அந்த லிமிட்ஸு அதெல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய அப்படிப்பட்ட கண்ணன் மற்றவர்களுடைய பாரியைகளை மனைவிகளை தீண்டுவதாக இருக்க இந்த அதர்மத்தை எப்படி பண்ணார் நல்ல விரத்தங்களை அனுஷ்டிக்கக்கூடிய ரிஷியம் பூர்ண மனோரதன் ஆப்த அவனுக்கு வந்து எல்லா வித எல்லா விதமான ஆசை ஆசை கிடையாது அவன் எப்படி இருக்கும் ஆத்மா இதில் இருக்கும் ஆத்ம லட்சணத்தில் இருக்கும் அப்படி கூடியவனுக்கு இந்த கிருஷ்ணனுக்கு இப்படிப்பட்ட ஜுப்சிடம் மற்ற மனைவிகளை தொடு தொடக்கூடிய ஒரு செய்கை இருக்கேன் அது வந்து மிகவும் இகழ்ச்சியான ஒரு அசிங்கமாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த செய்தியை என்ன ஒரு அபிப்பிராயம் கொண்டு இருந்தான் எதனால் பண்ணார் எங்களுடைய இந்த சந்தேகத்தை நீக்க வேண்டும் அப்போது நீங்கள் நல்ல ரத்தங்களை அனுஷ்டானம் பண்ணக்கூடிய அது விஷயம் பூர்ண கண்ணன் இன்னும் முத்தோருட்டம் வந்து ஏதாவது வெளி உலகத்துலேருந்து வெளி விஷயத்துலேருந்து வெளி சமாச்சாரத்துலேருந்து வெளி மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்றுங்கள் அவசியம் இல்லை ஆனால் இப்படி பரதார மற்ற மனைவிகள் மற்ற மனைவிகளை வந்து தொடக்கூடிய அளவு தீண்டக்கூடிய அளவில் இந்த அதர்மத்தை எப்படி பண்ணார் என்ன கருத்திற்கு அபிப்பிராயம் இருக்கு இது தப்பான செய்கை இல்லையா எழுச்சியான செய்கை இல்லையான ஒன்று சொல்கிறார் முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் நாற்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லக்கூடியது தான் இதனுடைய அந்த எல்லா விதமான சந்தேகங்களை நீக்கக்கூடியது பரீட்சித்து சொல்கிற மாதிரி மூலமாக நமக்கு சொல்கிறார் உங்களுக்கு சொல்கிறார் எனக்கு சொல்கிறார் உலகத்துக்கு சொல்கிறார் ஈஸ்வரர்கிட்ட தர்மத்துடைய தவறுதலும் சாகசமும் இருக்கு தர்மத்தை வந்து மீறுவார்கள் அவர்கள்ட்ட சாகசமும் இருக்கு எல்லாவற்றையும் எரிக்கக்கூடிய அளவில் அக்னியை போல தேஜஸ் கொண்டவர்கள் அவர்களுக்கு பாப்பம் புண்ணியமெல்லாம் கிடையாது அப்போது பாப்பத்திற்கு காரணமாக ஆவதில்லை வேறு அம்மா சொல்ல வேண்டியிருக்கேன் மேலே பார்ப்போம் ராதேகிருஷ்ணா